சலாம் கூறுதல் பற்றிய அத்தியாயம் அவசியமும் உங்களின் வீடுகள் அல்லாத மற்றவர் வீடுகளில் நீங்கள் உள்ளே அனுமதி பெற்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறும் வரை உள்ளே அத்தியாயம் இருபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் வீடுகளில் நுழைந்தால் அல்லாஹுவிடம் இருந்துள்ள தூய்மையான அபிவிருத்தியாகவும் உள்ள சலாமை உங்களிடையே கூறிக்கொள்ளுங்கள் இருபத்தி அத்தியாயம் அறுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் சலாம் எனும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டால் அதைவிட அழகானதாக நீங்கள் வாழ்த்து அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இப்ராஹிம் நபியின் விருந்தினர்களான கண்ணியத்திற்குரிய வானவர்களின் செய்தி உங்களிடம் வந்ததா அவரிடம் அவர்கள் வந்தபோது சலாம் என்று கூறினார்கள் இவரும் சலாம் கூறினார் ஐம்பத்தி அத்தியாயம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனங்கள்